வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு சீனாவில் டைமண்ட் சூத்ரா என்ற புத்தகம் அச்சிடப்பட்டது உலகில் அச்சிடப்பட்ட தேதி தெளிவாக குறிப்பிடப்பட்ட மிக பழமையான புத்தகம் இதுவாகும் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தனது நான்காவதும் கடைசியுமான கடல் பயணத்தை மேற்கிந்திய தீவுகளுக்கு ார் ஆயிரி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு லண்டனில் நாடாளுமன்றத்தை வைத்து இங்கிலாந்து பிரதமர் ஸ்பென்சர் பெர்சிவல் அவர்கள் ஜான் பெம் என்பனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரி ஐம்பத்தி ஆண்டு இந்திய புரட்சியாளர்கள் டெல்லியை பிரிட்டிஷ் படையினரிடமிருந்து கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு லக்சம்பர்க் விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் பிரௌனியன் இயக்கம் பற்றிய தனது விளக்கத்தை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷியாம் நாடு தாய்லாந்து என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி 53 மூன்றாம் ஆண்டு டெக்சாஸில் இடம்பெற்ற சூறாவளியில் நூற்றி பதினான்கு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் உதயப்பந்தாட்ட போட்டியொன்றில் அரங்கில் இடம்பெற்ற தீயினால் ஐம்பத்தி ஆறு பார்வையாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தில் வீசிய பனி காரணமாக எட்டு மலையேற்ற வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐ நிறுவனத்தின் டீப் புளூ எனும் கணினி உலக சாம்பியன் கேரி கேஸ்பிரோவை சதுரங்க ஆட்டத்தில் தோற்கடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு இந்தியா பொக்ரானில் மூன்று அணுவாயுத சோதனைகளை நடத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இந்திய தத்துவ ஞானி ஆயிரத்தி ஆண்டு சுத்தானந்த பாரதியார் கவி யோகி ஆயிரத்தி எட்நூத்தி ஜார்ஜ் பீட்டர் இவர் இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அல்வார் ஆல்டோ இவர் பின்லாந்து கட்டிடக் கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் தேசிய தொழில்நுட்ப தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே